சிவனே போற்றி எந்த சூழலாமா தேவாரம் சொல்லலாமா பழக்கப்படி தேவாரம் சொல்லிட்டு அது நாம் எந்த சொல்லலாம் இல்லையா ஆமா ராஜராஜ சோழன் திருமுறையை கண்டெடுத்தவுடனே நாற்பது ஓதுவார்களை கொழுந்து இருக்க செய்து அவர்களுக்கு எல்லா அவசரமும் பண்டிக் கொடுத்தான் என்று வரலாறுலே நான் படிக்கிறேன் பசுபாடு வாங்கி கொடுத்து அந்த பாலை கறந்து அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னான் என்றும் நான் படிக்கிறேன் அப்படியெல்லாம் தேவாரத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள் கோயிலே அப்போது ஒரு பதிகம் முழுதும் சொல்லி இருக்கிறார்கள் நான் தேவார உலகத்திலே கடைக்குட்டியாக வந்தவன் நான் ஆனால் நான் கேள்விப்பட்டு ஒரு பதிகம் பூரா சொல்லச் சொல்லுகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கழப்பாக்கம் செட்டியார் கூட ஒரு பதிகம் முழுதும் சொல்லுகிறவர்கள் தான் அவர்கள் விரும்புவார்கள் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது ஒரு பதிகம் மற்றும் சொல்லுவேன் ராஜராஜ சோழனை நினைந்து அந்த புண்ணியவான் தானே நமக்கு இதில் எடுத்து கொடுத்தான் இப்பொழுது ஒரு பதிகம் சொல்லுவேன் வாசு காசு நோதேர் மாடலை ஏதனில் ாயணீர் மறைவுள் நிலநீர் கருகுள் காத்தினை முறைவை நல்கு மேர் மெய்வைடனை பைகொணரவி நீர் உய நல்பு காந்த பூமக்கண்ணி நீர் நாமமிழிர் சேமம் நல்குபே பிணிகள் தொடயி நீர் மணிகொள்மிட நீர் அணிகள் கங்கை முடிய நீர் சங்கை தவிர் மீர் அறக்கண்ணறி தரு இறக்கமதி நீர் பறக்கும் இடலை ஈர் கறக்கை பயனு மறு பறிகள்லையினார் அறிவருகன பிரிவதறியவே தாயு மாநகர் வாடி சம்பந்தம் விழி மிதலை வேர் தாழ் அதற்கு பின்னாலாக பதினான்கு பன்னிரண்டு திருமலை ஓடப் பெற்றது என்று நான் கேள்விப்படுகிறேன் நான் வந்த போது அஞ்சு பாட்டுகள் தான் இருந்தது ஒரு பாட்டும் வந்து அதுக்கப்புறம் அந்த நான் சொல்ல மாட்டேன் அந்த ஒரு பாட்டும் இன்னைக்கு சிவனை கேட்காமல் செய்து விட்டார்கள் ஆமா சைவர்களை தான் நான் சொல்ல முடியலை தவிர குறிப்பிட்டு யாரும் நான் சொல்ல முடியவில்லை வேண்டாம் அதனால அந்த பன்னிரண்டு பாடலும் பன்னிரண்டு திருமுறையில இப்போ ஒரு பாட்டு சொன்னா ஏழு திருமுறை அதுக்குள்ள அடக்கம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒவ்வொரு பாட்டு சொல்லிவிடுவேன் அடுத்தது திருவாசகம் ha ammayappa uppilla maniye andi nil vilainda aramude poi maye perki poludine churuku puluthalai pulayaneen thanakku செம்மையே சிவபதும் அளித்த செல்வமே சிவபெருமானே லேனா விரும்பினா அந்த அந்த திருமுறையிலும் சொல்லுவேன் சொல்லட்டுமா நாயியாகவே இங்கிருந்து விடுறேன் லேனா சொல்லுவோம் சொல்லட்டுமா வேண்டாம எப்படி இருக்கட்டுமா சரி ஆமையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது புலத்தில் சித்தம்பல தூயன் சிந்தையுள்ள உறைவான் உயர்மதிற்கூடலில் ஆய்ந்த உன் தீன் தமிழில் துறைவாய் உழைந்தனையோ அன்பு ஏடிசைத்து உழைவுப்போம் உறைவா தடமறைப்போக்கு என்பாம் புகுந்து எழுதியதே ஆ தந்தைகுண்ட சோழேற்ற அமைந்த திருசிப்பா அந்த கோயில் கொஞ்சம் கிளமாக இருந்தாலும் கரூர் தேவர் பாடிய பதினோரு பாடல்களும் திவ்யமாக இன்றும் காட்சி அளிக்கிறது அதிலிருந்து ஒரு திருப்பாடல் அற்புத தேவம் இதனின் மட்டு உண்டே தன்னை அஞ்சலத்தில் சொற்பதத்துள் வைத்து உள்ளமள்ளூரின் தொண்டருக்கு திசை கனகம் பற்பத குவையும் பவளவாய் அவர் வனை முனையும் கற்பத பொழிலும் முழுதுமா கங்கை கொண்ட சோழே செரத்தானே கங்கை கொண்ட திருவிசைப்பா என்ற ஒரு பகுதி செய்த புண்ணியம் அந்த ஒன்பதாம் திருமுறையிலே இரண்டு பாடல்கள் சொல்லுவது என்று ஒரு பழக்கம் இருக்குது அது ஒன்பதாம் திருமுறை செய்த புண்ணியம் இல்லையா ஆ பல்லாண்டு சொல்லுவோம் மண்டபத்து உள்ள விளங்க அன்ன அடியாமுக்கு அருள்து புரிந்து பின்ன பிறவி அறுக்க நெல் கண்டபித்தற்கு பல்வாண்டு கூறுமே பி கே ஆர் அவர்களை மேடைக்கு அழைத்து வருகிற திருமேலர் திருமந்திரம் இன்னைக்கு அபிராமி என்றாதி ஒன்றுதான் என்று நினைக்கிறார்கள் திருமூலர் திருமந்திரம் அதில் இருக்கிற அன்பாள் பாடல்கள் என்று நான் நினைநூற்றுகிறேன் வாயும் மனமும் கடந்த மனோன்மணி பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு தாயும் மகளும் நல்தாரமு ஹரனுக்கு தாயும் மகளும் நல்தாரமுமா அபிராம இருந்து இரண்டு பேரம் சொல்லுவேன் இது ஆட்சிக்காக வேண்டி நான் என்னுடைய சட்டத்தை மாத்திக் கொள்ளுகிறேன் இந்த வாரம் கூட திருமாவளர் திருமந்திரத்தை பற்றி வருகிறது ஆனா ஆட்சி எழுதுல ஆட்சிப்படியெல்லாம் எழுதுவாங்கன்னு தெரியாது எவ்வளவு வீட்டு பண்ணாதான் இருப்பாங்க அவங்க நல்ல எழுத்தாளர் தவறாமல் அத அணியில் உங்களை எழுதும்படியா நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் அடுத்தது பதினோராம் முதலிலே இருக்கிற பாடல் சிவன் அருளி செய்த தமிழ் பாடல் அதிலும் கோயிலே ஓதுவாராக இருக்கிற ஒருவனுக்கு ஊதியம் போதவில்லை அவனுக்கு கொடுத்து அனுப்புக என்று சிபாசு செய்கிறான் சிவன் அது உண்மைதான் அன்றும் உண்மை என்றும் உண்மை அதை நான் சொல்ல போனா விரிவாக போகும் வேண்டாம் எங்களை சிவன் தான் காப்பாற்றுகிறான் என்று சொல்லி சிவன் தமிழ்ப்பாடல் செய்திருக்கிறான் அந்த திருப்பாடல் இப்போது ஓதப்பெறும் மதி மதிப்பூரி செய் மாடக்கூடல் பதிவு செய்து பார்விர மறுச்சிறகு அண்ணம் பயில் போழபாயின் முழுதரும் மாற்றம் பருவக்குள் பாவலர்க்கு உரிமையில் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமாமதிபுரை குலவிய குடைக்கு செருமா உகைக்கும் சேரலன் காண்கண்பால் யாழ் பயில் பானபத்திரன் தம்போல் என்பம் தம்பால் காண்பது கருதி போன்றனன் ஏதாவது ரெண்டு காசு கொடுத்துட போறான் இந்த ஒருவர் அப்படின்னு நினைச்சாரோ என்னவர் ஆளவாட்சியன் பொருள் கொடுத்து வரது நிறைய பொருள் கொடுத்து அவனை இங்கே அனுப்பிவிடு நான் பார்த்து கேட்கணும் அப்பந்த சைபர்கள் கேட்டார்கள் ஒரு ஓதுவார் சொன்னார் நான் என்ன பாட்டு சொல்றேன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்து நீ வந்தா போனா இருந்த ஒரு சும்மா சொல்லி சொல்லிப்பாரு அப்படின்னு இல்லையா இன்னைக்கு சைபர்கள் நான் என்னுடைய வாயினால நான் சொல்ல மாட்டேன் இல்லையா சைவர்கள் ஓரளவுக்குத்தான் எப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம்தான் விழித்து பார்க்கிறார்கள் நல்லா விழித்து பார்க்கணும் கிறிஸ்டியனை போல முஸ்லீமை போல அதான் குருநாதனை ஒருத்தம் போய் கேட்டான் எங்கள் குருநாதன் மதுரை ஆவியலின் மகா நீங்கள் பார்த்தது உண்டா எனக்கு நீ காட்டுவாயா அப்படின்னு கேட்டான் இங்க நான் பதில் சொல்றேன் முதல்ல ஒரு கிறிஸ்டியன்கிட்ட போய் இந்த கேள்விய கேள் அவன் என்ன சொல்றான்னு பார்த்துக்கோ உன்னுடைய உயிர் தங்கியிருந்தால் மறுபடியும் முஸ்லீம்கிட்ட போலாவை நீ பார்த்து இருக்கிறாயா குரானை உனக்கு என்ன தெரியும் அஞ்சு மணிக்கு ஒன்னு எடுத்துக்கிட்டு வருவான் பாரு கையில அதாவது ஒன்ன போட்டுருவான் தெரியுமா அதுக்கப்புறமா என்ன கிட்டப்பா நான் பதில் சொல்லு குருநாதன் சொன்னார் கேள்விப்பட்டிருக்க முடியாது அங்கேயே தீர்த்திருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற தமிழர்கள் செய்தர்கள் குறிப்பாக செய்தர்கள் தேவாரத்தை கேட்கணும் அப்படின்னு விட்டுருவோம் அடுத்தது பெரிய கிடைத்தற்கரிய புராணம் உலக உணர்ந்து ஓதக்கேரியவன் இனகுலா மணிவேலியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மனசிலும் படி வாத்தி வணங்குவான் என்றும் இன்பம் பெருகு இயல்பினான் ஒன்று காதலித்து உள்ள மோங்கிட மன்றுடாரடியாரவர் வாது எங்கும் உல நம பார் வருவே வணக்கம் எல்லாம் உள்ள தில்ல எம்பலவான திருவர்களால் ரெண்டு அஞ்சு தொண்ணூத்தி தொடங்கி மாதம் ஒரு நமது திருக்கூட்ட தலைவர் தர்மபுரம் ஐயா அவர்களால் தொடர்ந்து நூத்தி மாதங்களாக திருமுறை இன்னிசையை நடத்தி திருமுறை பணி செய்து திருமுறைகளுக்கு ஆதரவு தந்து சைவ சமய வளர்ச்சி பணி ஆற்றி வரும் தமிழிசை சங்கத்திற்கு பாராட்டு விழா வந்திருக்கும் அனைவரையும் முதற்கண் வருக வருக என வரவேற்கிறேன் தமிழ்சை சங்கம் என்ற ஒரு அமைப்பை துவக்கி அதன் மூலம் சைவ சமய பணியை தொடர்ந்து தனது பரம்பரை செய்ய வேண்டும் என முதல் வித்திட்ட செட்டி நாட்டு அரசர் அண்ணாமலை ஐயா அவர்களின் பொன்னார் திருவர்களை வழங்கி இரும்பு போயிருந்த சைவ சமயத்தை நல்லதொரு நிலைக்கு உயர்த்திய திருமுறைகளுக்கு திருக்கோயில்களிலும் சைவ திருமடங்களிலும் ஆதரமும் கௌரவமும் குறைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் தமிழ்சைக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று கூறி மூன்று தேவார ஓதுவா மூர்த்திகளுக்கு இசை பேரிஞர் என பட்டம் கொடுத்து கௌரவித்த தமிழ்சை சங்கத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் சைவ சமய காவலர்கள் என உரிமை கொண்டாடும் திருக்கோள்களும் ஆதீனங்களும் செய்ய வேண்டிய கடமையை தமிழிசை சங்கம் செய்திருக்கிறது அதேபோல் பிரபந்தம் வேங்கடவரதன் போன்ற பெரியோர்களுக்கும் இசை பேருங்க பட்டம் கொடுத்து கௌரவித்தது அறுபத்தைந்து ஆண்டுகள் இசை விழா நடத்தி ஐம்பத்தி ஒன்று ஆண்டுகளாக பன்னாராய்ச்சி நடத்தி உள்ளது அதை நூற்றாண்டுக்கு மேலாக தொடர்ந்து நல்ல பணி ஆற்றி வரும் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும் அரை நூற்றாண்டுக்கு மேல் தொடர்ந்து நல்ல பணி ஆற்றி வரும் தமிழிசை கோயிலாக விளங்கும் தமிழிசை சங்கத்திற்கு பாராட்டு விழா நன்றி கூறும் விழா சொல்றாரு ஓதுவாமூர்த்திகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிறதுக்கும் தமிழிசை சங்க தலைவர் திரு ஜஸ்டிஸ் தான் காரணம் அதற்கும் நன்றி தொண்ணூத்தி ஒன்பது தொடங்கி ஒரு தொண்ணூத்தி ஒன்போதில் தொடங்கி ஒரு தவமாகவே மேற்கொண்டு தொடர்ந்து தேவார இன்னிசை நடத்திய நமது திருக்குட்ட தலைவர் தர்மவர் ஐயா அவர்களை வருக வருக வரவேற்று மகிறேன் நாங்கள் இப்படி ஒரு நன்றி கூறும் பாராட்டை செய்ய வேண்டி அணுகிய பொழுது உடனே உவந்து ஒப்புதலை அளித்த தமிழிசை சங்க தலைவர் நீதி அரசர் போரா கோகுலகிருஷ்ணன் அவர்களை வருக வருக வரவேற்று மகிழ்கிறேன் பல்வேறு பணிகளுக்கிடையே எங்களுடைய பாராட்டு விழாவிற்கு ஒப்புதல் அளித்து ஓப்புடன் டாக்டர் ஏசி ஐயா அவர்களையும் அவருடைய துணைவியார் திருமதி ஆட்சி அவர்களையும் வருக வருக என வரவேற்று மொழிகிறேன் தமிழிசை சங்கத்தின் மட்டுமல்ல ஏனைய அரங்காவலர்களையும் வருக வருக என வரவேற்று பொறியாளராக படித்து பொறியியர் கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்து சைவச் சமய பணியும் விடாது செய்து பேராசிரியர் சிவகுமார் அவர்களே வருக வருக வரவேற்க கிருத்துவ கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணி செய்து கொண்டு தன்னால் முடிந்தவரை கல்லூரி மாணவிகளுக்கு திருமுறை பரப்பி வரும் முனைவர் உலகநாயக அவர்களை வருக வருக என வரவேற்ற முழு மற்றும் திருச்சி ஸ்ரீரங்கம் சிவஸ்ரீரன் ஐயா அவர்களையும் அருளாளர் ராம வீரப்பன் ஐயா அவர்களையும் அருளாளர் லேனா அவர்களையும் பெரியோர்களையும் வருக வருக என வரவேற்ற முழுகிறேன் இப்பொழுது எல்பி கே ஆர் அவர்களையும் வருக வருக இப்பொழுது தமிழ்ச்சை தலைவர் இந்திய அரசர் அவர்களுக்கும் செயலாளர் ஏசி எம் ஐயா அவர்களுக்கும் ஆட்சி அவர்களுக்கும் தலைவர் ஐயா அவர்கள் மரியாதை செய்வார் நான் ஆயிரத்தி தமிழ்நாடு பூரா பகலும் இரவும் பாடியிருக்கிறேன் அங்கெல்லாம் தேவாரத்தை அமைதியாக கேட்டார்களா என்று கேட்டால் என்னை பொறுத்தளவில் இல்லை என்ன என்பது சொல்லத்தான் நான் காத்திருக்கிறேன் அப்படியே நடுக பாடிட்டேன் கோயிலையும் பாடு குளத்திலையும் பாடணும் தேர்வுலையும் பண்ணு வெயில் பானு பலியிலையும் பாட் வெயிலையும் பயணியிலையும் நிலைச்சிருக்கு வெயில் வச்சு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்ப ஒரு உடவ எல் பி கே ஆர் தவறாக எண்ணமாட்டார்கள் என்ன ரவிசச் சங்கத்தின்னு நான் ஒரு தொண்டன் உண்மையிலேயே அந்த பன்னாராய்ச்சி குழுவிலும் நானும் ஒருவன் நான் வந்து இந்த தேவார ஓதுவார்கள் பாடுவதை எனக்கு முன்பு இருந்த தேவார ஓதுவார்கள் விநாயகன் ஓதியார் திருக்கணர் சுந்தரேசேசியவர் அவன் ஒரு மகான் அவன் ஓதுவார் உங்க தேசியர் ஒரு மகான் ராகு சுவை எப்படி இருக்கு தெரியும் சமீபத்தில் கூட மதுரை சோம பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் அவர்கள் தான் இங்கே பாடுவார்கள் அப்ப நான் சின்ன பண்ணேன் என்னை கூப்பிடுறது இல்லை கூப்பிடலன்னு வருத்தப்படு ஆனா கேட்கறதுக்கு தௌ வந்த போது அங்க இந்த படி ஏறி அவர்கள் பாடுவார்கள் சில பேர் உட்காந்து கேட்பார்கள் நானும் கேட்டுக்கிட்டு போயிடுவேன் எல் பி கே என்ன பண்ணார்கள் முப்பது ஆண்டுகளா நான் இங்க பாடிக்கிட்டு இருக்கிறேன் பையத்தான் எல்பி கேயாவை ஒரு கடிதம் எழுதி இந்த ஆண்டு நீங்கள் தம்சு சங்கத்துக்கு வர வேண்டும் ஆராய்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும் நீங்கள் பாட வேண்டும் உங்களுடைய ஒப்புதல் தேவை இப்ப எனக்கு ஒப்புதலே அவர்கள் கேட்கறது இல்லை கேட்கவும் வேண்டாம் அதை போட்டவங்க நான் வந்துடுவேன் அந்த நிலையிலேன் அப்போ எல்பி ஒரு கடிதம் எழுதி பாடுபே ஆனா அந்த சென்டர் ஹால் கொடுப்பீங்களா எனக்கு அது அவர்களுக்கு நினைவு இருக்கும் இப்ப கொஞ்சம் வயசானே சென்டர் ஹால் கொடுக்கப்படுங்க நாங்கள் இப்படி ஒரு இடம் எந்த மடாலயத்திலையும் கிடையாது எந்த கோயிலையும் கிடையாது இப்படி அமைதியா கேட்க முடியாது சரினு வந்து பாடுவேன் அமைப்பும் அதையும் பார்த்தேன் இந்த வெளியில இருக்கு தூண் அந்த தூண் அளவுக்கு கூட என்னுடைய சொத்து இருக்கிறது அப்படி கட்டினார்கள் கட்டத்துக்கு திட்டம் போட்டு வைத்தார்கள் ராதாசுவர் அண்ணாமலை நான் அவர்களை பார்த்திருக்கிறேன் நான் அண்ணாமலை பள்ளிகளை கருத்துல படித்தவன் பார்த்திருக்கிறேன் ஆனா முத்தையா செட்டியார் எனக்கு மிக வேண்டியவர் என்னுடைய சஷ்டியத்தை பூர்த்திக்கு அவர்கள் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டார்கள் இந்திரா அம்மையா திடீர்னு எனக்கு வந்துவிட்டார்கள் இவர்கள் இங்கே போகணும் என்ன செய்வது எனக்கு கொடுக்க வேண்டிய அன்பளிப்பெல்லாம் ஒரு கிளார்க் கிட்ட கொடுத்து இருக்க சொந்த சாமிநாதனை எத்தனை மணியானாலும் வருவேன் ஒரு செட்டி நாட்டு அரசர் சொல்லுற சொல்ல தேவாரி சொன்னதில்லை பதினோரு மணிக்கு வந்தார்கள் நாங்கள் காத்துக்கொண்டு இருந்தோம் இருக்க சொல்லியிருக்காரு எனக்கு எல்லா மரியாதையும் செய்து அந்த போட்ட விட அப்புறம் ஒன்னு எடுத்தான் தப்பா போயிட்டு சொன்னார்கள்டவில்லை நன்றி மறக்க மாட்டேன் நான் நான் இங்க பாடுறேன்னு சொன்னா முத்தையாச்சட்டியா நிச்சயமா வந்து விடுவர் அந்த முத்தையாவும் ஒருவர் இந்த முத்தையாவும் ஒருவர் ஆமா இன்னொரு அரை மணி கூட பாடு அவ சொல்லுவார் ஒரு வருஷம் பாடின ரெண்டு வருஷம் பாடுன பின்னால இருக்கிற கச்சேரி என்ன வருது அப்புறம் சில போய் ஐயா பின்னால கச்சேரி இருக்கு சரி சரி ஒரு பத்து நிமிஷம் ஆக அப்படி அவர்கள் எழுதிய சொல்லக்கூடாது நான் சொல்ல வேண்டிய கடமை அவர்கள் காலமாகிவிட்டார்கள் என்று இவனு பன்னிரண்டு மணிக்கு வீதியில பாடிக்கொண்டிருந்தேன் செய்தா பேட்டில சொன்னார்கள் அப்படிங்களா தமிழிசையை கேட்கிற காது சொல்ல அங்கே படுத்து நின்று விடியரிச்சு நேரா அரண்மனைக்கு போன ஆட்சி எல்லாம் ஒரு பக்கமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏக தரிசனம் தலைநாட்டில் சிறப்புலான பூரா சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் யாரோ ஒருத்தர் கிட்ட வந்து நீ எளிமையு சொன்னார் என்ன இருக்கிறவர் போயிட்டேன் எல்பி கேஆர் இந்த ஹால் அவ்வளவு மதிப்புடையது இப்படி உட்கார்ந்து அமைதியா கேட்க முடியாது கோயில்ல போய் நன்றோடய அப்படின்னா அப்படிதான் மணி அடிப்பான் அப்பதான் மோனம் அடிப்பான் அவளுக்கு மோளம் அடிக்கிறது தான் பெருசு மணி அடிக்கிறது அமைதி பாருங்க இந்த அமைதி கிடைக்குமா சொத்துனை அப்படியே கேட்கலாமே இங்க அந்த ஆமா அதனாலதான் மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய ஏசி முத்தையா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன் நான் தேவாரத்தை சைவ மக்களிடையே பரப்ப நினைக்கிறேன் எனக்கு சென்று கால் கொடுத்து உதவி செய்தீர்களே ஆனால் மாதம் ஒரு பிறகு நான் பாடி காட்டுவேன் நான் என்னாமா பாடி அப்படி நான் எழுதியிருக்க கூடாது அவரே செட்டி நாட்டு நான் ஒரு ஓதுவரு எழுதலாமா இருந்தாலும் எழுதின அவர்களை அதை விட்டு எண்ணி துணிக கரும துணிந்ததும் என்னதும் எழுக்கு என்ற குரலுக்கு ஏற்ப ஒரு வருஷம் எழுதணும் கொடுக்கலாமா வேண்டாமா கொடுக்கலாமா வேண்டாமனு எல்லாரையும் கேட்டு இல்ல அவர் ஒழுங்கா செய்வார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒழுங்கா செய்வாரான்னு முதல் சொற்பொழிவுக்கு வந்து கேட்டாங்க சொன்னாங்க என்ன சமீச சொன்னதுக்கே அவர் ஒப்பு என்ன இடத்துல இருக்க முடியாது சொன்னார் இங்கேயே இருக்கட்டும் அவரு என்று சொன்ன பெரியவர் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய முதல மரியாதக்குத்தான் என்று சொன்னார்கள் பனிப்பெறும் பச்சை தமிழன் அவர்கள் அந்த ஓடுவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் கண்ணால கூட பார்த்திருக்க மாட்டான் ஆமா அதனை செய்வர் நாங்கள் என்னென்னமோ சண்டை போடுவோம் என்னென்னமோ பேசிக்குவோம் திருப்பாம்பரம் ஒன்று சொல்லுவார்கள் நாங்கள் சொல்லுவோம் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து எல்லோராலையும் இது நன்றாக நடைபெறுகிறது ஒரே வார்த்தை சொல்லிட்டு ஏதாவது அவர் சொல்லுவார் குற்றம் கூட சொல்லுவார் நம்மளை திருத்திக்கலாம்னு நாங்கள் நினைப்போம் இல்லை இல்லை எல்லாமே நன்றாக இருக்கிறதுன்னு ஒரு ஜ இல்லா இந்த தமிழ சங்கத்துக்கு பச்சை தமிழன் நான் அவரை சொல்றது அவருக்குத்தான் இங்கே முதல் மரியாதை என்று ராமலியா சொன்னார் செட்டி நாட்டு அரசர்கள் இதை தான் முதல் மரியாதை என்று சொன்னார்கள் அந்த தவித்தரின் தலைவருக்கு முதல் மரியாதை இப்பொழுது செய்யப்படும் எனக்குதாபிஷேகத்தின் போது மலரபிஷேகம் செய்தார்கள் அதோடு சேதம் செய்தார்கள் இடத்திலே புது வைக்கலாம் என்று சொன்ன மாதிரி அவர்களுக்கும் மதிப்பிற்குள்ள ஆட்சியர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் மலர் அபிஷேகம் செய்ய போகிறோம் நாங்கள் இது இந்த பப்ளிக் நடக்கிறது நடைபெறும் இதை நான் வைதிக மேடையாக ஆக்கிவிட்டேன் அந்த இசை கச்சேரியை பத்தி ஒருத்தர் இது எழுதினார் அப்ப சொன்னார் சாமிநாதன் மேடை அரங்கம் கோயிலாக ஆகிவிட்டது அப்படின்னு எழுதினார் செய்ய முடிகிறது வந்தது செய்கிறார்கள் அவரும் போட்டுவதற்கு உரியவர் அவரையும் உட்கார வச்சு அவருக்கும் ஒரு போட்டுதல் செய்து இந்த நாலு பேருக்கும் மலர் அபிஷேகம் இது செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஏசியம் அவர்கிட்ட சொல்லி கேட்டேன் என்ன அவர்கள் வேண்டாம் அப்போ ராமையாக சொன்னேன் ஏசியம் என்ற ஒத்துக்கலன்னா அண்ணாமலை சிட்டி அதை படத்தை முன்னாடி வச்சு அதிக முடினும் சொன்னேன் அவர்கள் பெரிய மனதோடு செய்துவிட என்று சொன்னார்கள் இப்பொழுது அவர்கள் நாலு பேருக்கும் உதிராத ரோதாப்பு ஐநூறு போய் ஆயிட்டு வருத்தோடு இருக்கிறேன் இந்த அபிஷேகம் இப்போது மலர் அபிஷேகம் செய்ததுன்னா அவர்கள் சத்தியத்தை பூர்த்திக்கு ஒரு சொம்பு தண்ணி வாங்கி தேவாரம் ஊத்துகிறது நான் தான் அபிஷேகம் பண்ணுவேன் அது போல இப்போது மலர் அபிஷேகமும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் நீங்கள் செய்கிற காரியம் எவ்வளவு போற்றுடன் செய்தாலும் அதற்கு பகல் இல்லையா நாற்பது வேறுபவர்களை கூப்பிட்டு அவர்களை பாட சொல்லி அதை சொல்லுகிறார்கள் செய்து விடுவார் என்று நான் நினைக்கிறேன் சில மார்பல்கள் வரும் இல்ல சன்னிதான நண்பர்கள் இல்லையா அதை செய்து சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி செய்து விடுவோம் இந்த நாலு பேருக்கு இப்போது மலர் அபிஷேகம் மனத அபிஷேகம் செய்யப்படுகிறது நாம் எல்லாரும் சிவன் நாமாவை சொல்லி செய்துவிடுவோம் மவாய நமோ நமவாய் ஓம் நம சிவாய நமோ ஓம் டபண்ட் எடுப்பா ஓம் நம சிவாய நல்லா எடுத்தியா நல்லா எடுத்துட்டியா மாய நமோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் மோம்மாயம் நமவாயி நம மோ நமவாய நமோ நமாயி நமோ நம ிவாயி நமோம் மோம்மவாய நமோ யார சொல்லுங்க ஓம் நமவாய நல்லதோர் சொப்பு உள்ளார் சிவகுமார் திருவாசகத்துக்கு உரை எழுதியிருக்கார் அதனை நான் படித்து பார்த்தேன் நான் புஸ்தகம் படிக்கிறதுல ரொம்ப விருப்பம் உடையவன் இப்ப கூட பன்னிரண்டு திருமுறையில் ஒரே புஸ்தகத்தில் வந்திருக்கிறது சொன்ன உடனே நாற்பது புத்தகங்கள் வாங்கி இங்கே தமிழ்சங்கத்துக்கு வந்தவர்களுக்கு அந்தளிப்பாக கொடுத்தேன் நல்லதோ அதே மாதிரி திருவாசகத்துக்கு அவர் எழுதியிருக்கிறார் நல்ல சொற்பொழிவாரர் அதே மாதிரி இந்த அம்மையார் இவங்கள மாத்திரம் விடுவானே இல்லையா இவர்களுக்கும் அதை செய்து விடலாம் நான் நன்றி சொல்றதா வணக்கம்னு சொல்றதா என்ன சொல்றோம் தெரியாமல் தலைவர் அவர்களுக்கும் ஏசியன் அவர்களுக்கும் செம்பனத்திலும் ஆட்சித்து ஒவ்வொரு மாதமும் தவறாமல் எழுதுமோ நான் படிக்கிறேன் இப்படி எழுதி பாருங்க ஒரு பேப்பர் அபிதமே வந்து வருகிறது நான் அண்ணாமலை இசைக்கல்லூரில படிக்கும் போதே அவர்கள் ஆசிரியராக இருந்தவர்கள் சிவகுமாரும் எனக்கு தெரியுதான் அந்த அம்மையாரும் எனக்கு தெரியும் அதனால் இப்படி சைவத்துக்கு ஒரு போற்றுவரும் செய்கிறது எனக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் திருவருளை நினைத்து நான் மிக மகிழ்ச்சியோடு அண்ணாந்த சென்று விடுகிறேன் ஏனைய நிகழ்ச்சிகள் குறிப்பிட்டபடி நடைபெறும் மிச்சம் நேரம் இருக்குது சில தேவாரங்களை உங்களுக்கு நான் பாடி இருந்தாலும் பன்னிரண்டு மணிக்கு முடிந்து யாரோ ஒரு அமெரிக்காரன் சொன்னாலும் பைத்தியக்காரன் இந்தியன்களுக்கு பஞ்சுவல்னா என்னன்னு தெரியாதுன்னு சமீபத்தில் பேசினர் நான் குறிப்பிட்டு சொல்லலாமான்னு நினைச்சேன் பெருமூர்ல இருபத்தி நாலாவது பண்டார் சந்ததி சண்முதேசம் ஒருத்திருந்தவர் அவர்கிட்ட நான் அணுக்க தொண்டனாக இருந்தவன் அணுக்க தொண்டனாக இருந்து அவருடைய கௌதீனத்தை கசுக்கி போட்டதுனாலதான் நான் இன்னைக்கு நாடு புகழ்ந்த தேவாரக்காரனாக வர முடிஞ்சேன் ஆமா குறியாண சம்பந்தர் பரம்பரை அப்படி ஒரு பேர் உள்ள பரம்பரை ஒரு குருடன் கடிதம் எழுதிய கடிதத்தில் சிவபோகசாரத்தை நீங்கள் பார்வைய சிவபோகசாரத்தை கேட்டுக் கொண்டு இருக்கிறான் குருடன் இல்லையா சிவபோகசாரம் என்னுடைய உயிர் நூல் தேவான மாதிரி சொல்லி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த ஏசியன் ஆட்சி தலைவர் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு போட்ட நேரம் படி பேசுவார்கள் நேரம் இருக்குமேனா பின்னால நான் இரண்டு ஒரு தேவாரம் பாடி காட்டுவேன் வழக்கமாக அடுத்த மாதம் நடைபெறும் சேக்கு பாடல்களை பாடி அதற்கு சொல்ல என்னாக முடியாது பெரிய புராணத்துக்கு விளக்கம் சொல்ல முடிந்தவர் சி கே சுப்பூமொழியார்தான் அத அடுத்த மாதத்திலிருந்து செய்வதற்கு நான் தயார் செய்து வைத்திரு எதையும் நான் தயார் செய்து விடுவேன் அடுத்த மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை திருநீல கண்டர் சுந்தரருடைய எண்ணத்தில அறுபத்தி மூன்று நாயன்மாரில் முதல்ல அவருக்கு பட்டது பெருமையில கண்டத்து குயமனார்தான் அவரை பற்றி என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேன் வருகிறவர்கள் எப்போதும் போலும் தவறாது வருக வந்து வேண்டிக் கொண்டு வணக்கம் திரு ப லட்சுமண செட்டியார் மேடைக்கு பணிபுரம் வேண்டி தேவக்கோட்டையில ஞாதன்னான்னு ஒரு செட்டியார் அவரை கண்டாலே எனக்கு பயம் தேதாரத்தை அப்படி படித்தவர்கள் அவர்கள் அந்த மாதிரி வரை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு சில கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டாரு ஏ இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்புறம் ஏசி எம் ஒரு சொன்னாங்க அடுத்த இசை பேரறிஞர் இவருதாயா அன்பின் நன்றி அரங்காவலர் சுப்பிரமணன் செட்டியார் சங்கத்தை கட்டிக்காக்கு சுப்பிரமணன் செட்டியாரும் ஒருவர் வாழ்த்துறை பேராசிரியர் சிவகுமார் ஐயா அவர்கள் திருச்சம்பலம் ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் எருள்வாய் தேடும் கயமா முகனை சிறுவில் தனி யானை சகோதரனை திருச்சிட்டம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே இன்றைய தினம் தமிழகச் சங்கத்திற்கு பாராட்டு விழா மிக சிறப்பாக வழிபாட்டிலே துவங்கி பாராட்டிலே திளைத்து அற்புதமாக அன்பர்கள் நல்ல ஆதரவுடன் நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் அடியறையும் ஒரு பொருட்டாக இங்கே வரச் செய்து இந்த பாராட்டுறையிலே பங்கு வருமாறு செய்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் என்னுடைய சினி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பணிக்கு என்னை தர்மபுரம் ஐயா அவருடைய பொன்னார் திருவிடிகளையும் இந்த மேடையை தலைமை தாங்கி அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீதியரசர் அவர்களுக்கும் இந்த மேடையிலே அமைப்பதாக விட்டு இருக்கக்கூடிய ஏசியம் அவர்களுக்கும் துணவியாருக்கும் மற்றும் இந்த சங்கத்திற்கு தூண்களாக விளங்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் எனக்கு பின்னர் பேச இருக்கிற அம்மையாருக்கும் சிறப்பாக வருகை புரிந்திருக்கக்கூடிய ஆரம்பி மற்றும் திருவாவுதிரி ஆதீனம் ஐயா அவர்களுக்கும் அத்தனை அடியார் பெருமக்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தருமபுரம் ஐயா அவர்கள் துவங்குகிற பொழுதே மிக விரிவாக தமிழை சங்கத்தினுடைய தொண்டையும் பணியையும் இங்கே சொன்னார்கள் என்னுடைய வயதிற்கு அந்த விவரங்கள் எல்லாம் செய்திகள் தானே தவிர அனுபவம் அல்ல வரவேற்புரை நல்கிய முற்றாளமையா அவர்களும் இந்த சங்கம் செய்து வருகிற பணியையும் தொடர்ந்து நூற்றி நான்கு மாதங்களாக இங்கே திருமுறைகளை தருமபுரி ஐயா நிகழ்த்தி கொண்டு வருகிற செய்திகளையும் அவர்கள் விரிவாக உங்களுக்கு சொன்னார்கள் இந்த விழாவை பொறுத்தவரை இது ஒரு புதுமையான விழாவாக அடியேன் கருதுகிறேன் காரணம் விழாவினுடைய அழைப்பதனை பார்க்கிற பொழுது தமிழிசை சங்கம் என்று போட்டுவிட்டு அடைப்பு குறிக்குள்ளே தமிழிசை கோயில் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஒரு புதுமையாகும் இரண்டு கோயில்களை பற்றி திருமூலர் பேசுகிறார் ஒன்று படமாடக் கோயில் இன்னொன்று நடமாடக் கோயில் அதில கூட பிரதிகள் எல்லாம் நடமாடும் கோயில் என்று தவறாக எழுதியிருக்கிறார்கள் நடமாடும் கோயில் அல்ல அது நடமாடக் கோயில்தான் படமாடக் கோயில் என்று ஒன்று நடமாடக் கோயில் என்று ஒன்று அதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மொபைல் அண்ட் இம்மொபைல் ஆக தமிழிசை சங்கம் படமாடக் கோயில் என்று சொன்னால் நடமாட கோயிலாக விளங்கக்கூடிய திருமொழி கோயிலாக விளங்கக்கூடிய தர்மபுரம் ஐயா இந்த விழாவை மிக அற்புதமாக நிகழ்த்துகிறார்கள் அதிலே எமக்கும் ஒரு பங்கு என்கிற பொழுது மகிழ்வு பிறக்கிறது அந்த திருமந்திரத்திலே கூட ஒரு குறிப்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டுவதே எல்லோரையும் நடமாடும் கோயில் என்று திருமூலர் குறிப்பிட்டார் என்று நாம் எடுத்துக் கொண்டு விடக் கூடாது எல்லாரும் ஆன்மாக்குள்ளேயும் சிவம் உறைந்தாலும் கூட எதை கோயில் என்று சொல்ல முடியும் என்று சொன்னால் எங்கே பூசை நிகழ்கிறதோ எங்கே வழிபாடு நிகழ்கிறதோ அதை மட்டும்தான் கோயில் என்று சொல்ல முடியுமே தவிர யார் ஒருவர் உள்ளே இருக்கிற சிவத்தை உணர்ந்து அந்த சிவத்திற்கு அகத்தே வழிபாடு செய்து போற்றுகிறார்களோ அவர்களை மட்டும்தான் நடமாடக் கோயில் என்று அழைக்க முடியுமே தவிர எல்லோரையும் நடமாடக் கோயில் என்று அழைத்து நாம் திருமூலுடைய கருத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது எனவே நடமாடக் கோயில் என்று சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய சிவனை உணர்ந்து போற்றுகிற நிலையை அந்த சிவத்தை அகத்தே வழிபாடு செய்கின்ற அவர்களை மட்டும்தான் திருமூலர் நடமாடக் கோயில் என்றார் அவர்களுக்கு செய்வதுதான் படமாட கோயிலுக்கு சென்று சேரும் என்று சொல்லி இருக்கிறார் என்கிற செய்தி குறிப்பிட்டு விட்டு திருயான சம்பந்த பெருமானை அவர் ஒரு ஐந்து முறை தளப்பயணம் மேற்கொண்டிருந்திருக்கிறார் மூன்று முறை தலைப்பயணம் மேற்கொண்டு சீர்காழியிலே வந்து அடுத்த தலைமுறை பயணத்திற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவரை அவருடைய தந்தையார் உள்ளிட்ட உறவினர்கள் அத்தனை பேரும் அணுகுகிறார்கள் அப்போது அவர் என்ன செய்தி என்று கேட்கிறார் நீ தலங்கதோறும் செல்லுகிறாய் பதியங்களை பாடுகிறாய் ஆனால் எல்லாவற்றையும் தமிழிலேயே செய்கிறாயே ஏன் வடமொழியிலும் செய்யக்கூடாது என்று கேட்டார்கள் இங்கே கவுன்ய கோத்திரத்திலே நம் குடியிலே தோன்றிய நீ வடமொழியிலும் செய்திருந்தால் சிறப்பாக இருக்குமே செய்யக்கூடாதா எல்லோரும் போய் கேட்டார்கள் ஞான சம்பந்தர் பதில் சொல்லி இருக்கிறார் அன்பர்களே எப்பொழுது கேட்டார்கள் என்று பெரிய புராணத்திலே இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் பதிலை பதிவு செய்கிறார் ஞான சம்பந்தர் கேள்வியை பதிவு செய்யவில்லை எனவே பதிலை கொண்டுதான் நாம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து எனவே கேள்வி கேட்டதற்கு பதில் சொல்லுகிறார் ஏன் வடமொழியிலே செய்யவில்லை என்று நீங்கள் கேட்கிறீர்கள் ஏன் தமிழிலே செய்கிறேன் என்று கேட்கிறீர்கள் நான் சொல்லுகிற பாடல்கள் முழுவதும் உள்ளே இருக்கிற பெருமான் மொழிவதையே வழிமொழிகிறேன் ஆகவே கழுமல நகர் பழுதில் இறை உள்ளே எழுது மொழி தமிழ் சுர உலக என்று ஆரம்பிக்கின்ற திருப்பதிகத்திலே இதை பதிவு செய்கிறார் உள்ளே இருக்கிற ஈஸ்வரன் எழுதி என்று சொல்லக்கூடிய ஒரு வேதம் விளங்கக்கூடிய பெருமை எனக்கு தமிழ்ல தானே எழுதி காட்டுறாரு நான் வழிமொழிகள் தானே செய்கிற அவர் தமிழ்ல சொல்லுகிற பொழுது நானும் தமிழ்ல தானே சொல்லியாக வேண்டும் என்று விளக்கமாக சொல்லுகிறார் அதோடு சேர்த்து அதை நிறைவு செய்கிற பொழுது அந்த பாடல சொல்லுகிறார் வழிமொழிகள் சொல்லிட்டு மொழி தகையவே என்று சொல்லுகிறார் மொழி தகையவே என்று சொன்னால் நீங்கள் ஏன் வடமொழியிலே செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கிறீர்கள் தமிழுக்கு என்ன குறைவு இருக்கிறது தகையவே என்று சொன்னதினாலே தமிழ் மொழி எல்லா தகுதிகளை உடையது மட்டுமல்ல அது தீட்டுப்படாத மொழி என்பது மட்டுமல்ல தன்னிடம் வருகின்ற தீட்டுகளையும் நீக்கக்கூடிய வல்லமை உடையது அதனால் தகைமையான மொழியாக இருக்கக்கூடிய தமிழிலே நான் இந்த பதவங்களை செய்வதற்கு காரணம் எல்லாருடைய தீட்டுகளாக விளங்கக்கூடிய வினைகள் நீங்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக தமிழிலே செய்கின்றேன் என்கிற செய்தியை மிக ஆணித்தரமாக அவர் சீராடி பதிகத்திலே பதிவு செய்கின்றார் அந்த கருத்தை இங்கே நான் பதிவு செய்ய வேண்டும் விரும்புகிறேன் காரணம் தமிழ் தீட்டு என்று அதை ஒரு கோவிலினுடைய குடமொழிக்கிற்கு பயன்படுத்தக்கூடாது என்ற சொல் இந்த தமிழ்நாட்டிலே தான் நடந்திருக்கிறது ஆனால் யார் ஒருவர் தீட்டு என்று சொன்னாரோ அவரே தீட்டுடைய இடத்திற்கு போய் வாசம் செய்துவிட்டு வந்தார் என்பதுதான் தமிழ் அவருக்கு அளித்த தகுதியான தண்டனை என்பது தமிழ் சமுதாயம் மறக்கலாகாது அப்படிப்பட்ட இந்த தமிழை தமிழ் இசை சங்கம் குறிப்பாக தமிழ் இசையை மிக அற்புதமாக போற்றி பாதுகாக்கின்ற இந்த தமிழிசை சங்கத்தை பாராட்டுவதற்கு நேரமும் இல்லை தகுதியும் இல்லை எனவே இந்த அதை கூறி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழிசை சங்கத்தை தமிழிசை கோயிலை வரம் வர வேண்டும் என்று நான் சொன்னேன் இவரிடம் இவர் இந்த பன்னிசை ஆராய்ச்சி கூட்டம்னு ஐம்பது எடுத்து மந்தி நடந்தபோது முதல்ல அப்படி செய்தார்கள் இப்போது இரண்டாவதாக நீங்க செய்கிறீர்கள் பரவாயில்ல நல்லா இருக்கு செய்வீங்கன்னு அப்ப ஐம்பது எடுத்து மந்தி நடந்ததை அவர் நினைவுல வச்சிருந்திருக்கிறார் முதல்ல நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி நினைக்கவில்லை ஆனால் ராமையா சொன்னது அம்ப எடுத்து மண்டி அப்படித்தான் செய்தார்கள் அப்படின்னு அப்ப இருந்த ஓதுவார்கள் யாரும் இல்லை அதனால நான் ஒரு ஓதுவார் இருந்து அதை செய்வதற்கு எனக்கு பல வகையிலேயும் எனக்கு உதவியாக இருந்தவர் ராமையா அவர்களுக்கு எங்களால் இருந்த பாராட்டு வணக்கத்திற்குரியில் விட்டிருக்கும் நற்றமிழ் தெய்வச் சான்றோர்கள் உள்ளிட்ட இந்த பேர் அவையை வணங்கி மகிழ்வதில் அகமகிழ்ச்சி கொள்கின்றேன் என்னுடைய பனிரெண்டு வயதிலிருந்து பன்னிசை ஆராய்ச்சி கூட்டத்திற்கு என் தந்தையாரால் அழைத்து வரப்பட்டு இன்று வரை பன்னிசை ஆய்வு கூட்டங்கள் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடக்கிறது என்று சொன்னால் அரங்கத்திற்குள் வந்து எம் அகத்தகு நெஞ்சில் தெய்வ தமிழை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்ற ஒரு பெண்மணி நான் கிறிஸ்தவ கல்லூரியில் சென்று பணி செய்ய ஒரு வாய்ப்பு நேரிட்ட போதும் திருமுறை பக்கம் இளைஞர்கள் திரும்பவில்லையே என்கிற கவலை என் நெஞ்சுக்குள் இருந்த காரணத்தினால் கிறிஸ்தவர்களிடத்தில் கூட போராடி சைவ மத பற்றையும் சைவ நெறி அன்பையும் நம்மால் வளர்த்துக் கொண்டு விட முடியும் என்பதற்கு எங்கள் கல்லூரி ஒரு மாபெரும் சான்றாக அமைந்தது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் கிறிஸ்தவ கல்லூரியில் திருமுறை வழிபாட்டு மன்றம் என்று ஒரு மன்றத்தை துவக்கி மாதந்தோறும் தேவார திருப்பதிகங்களை ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டாவது சனிக்கிழமை என்று கல்லூரி விடுமுறையில் இருக்கும் அந்த நேரத்தில் கல்லூரி அரங்கத்தை பயன்படுத்தி கொண்டு தேவார திருப்பதிகங்களை குழந்தைகளுக்கு சொல்லி கொண்டு வரக்கூடிய ஒரு ஆசிரியராக நான் பணி செய்து கொண்டு வருகிறேன் சென்ற வாரம் காஞ்சிபுரம் சென்றிருந்தேன் சைவத்திரு பெரியவர் ஐயா அவர்கள் ராமலிங்கம் என்று ஒரு என்னுடைய நண்பர் இந்த காஞ்சிபுரத்தில் மிக அரிய முறையிலே திருப்பணி செய்து வருகிறார் அவர்கள் என்னை திருமுறை அறக்கட்டளை பணிமன்றத்திற்கு ஒரு பெரியவரான சொற்பொழிவுக்கு சென்ற வாரம் அழைத்திருந்தார் நான் சென்றிருந்தேன் அந்த அரங்கத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெரியவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் அரங்கம் முழுமையிலும் உட்கார்ந்திருந்த பெரியவர்கள் எல்லோரும் நரைமுடியாகத்தான் உட்கார்ந்திருந்தாரே தவிர ஒரு இளைஞரை கூட அந்த அரங்கத்தில் காண முடியவில்லை அப்பொழுது கூட நான் சொன்னேன் திருமுறையை இளைஞர்களுக்கு கற்பிக்க வேண்டிய ஒரு சூழலை நாம் இந்த இடத்தில் கண்டிப்பாக செய்தாக வேண்டும் தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் நடமாடும் அறுபத்தி நான்காவது அவருடைய தெய்வத்தமிழை நான் என்னுடைய எட்டு வயதிலிருந்து கேட்டு வருகிறேன் என்னுடைய பதினாறு வயதில் என் தந்தையாரிடத்திலே சொன்னேன் அப்ப நம் வீட்டிற்கு தருமபுரம் சாமிநாதன் ஐயா வருவார்களா அவருடைய சிவபுராணத்தை நான் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து கேட்க வேண்டும் என்று சொன்ன போது புந்தத்தூரிலிருந்து தனியாக ஒரு மகிழ்விந்தை வைத்து தர்மபுரம் ஐயா அவர்களே இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர் சிவபுராணம் பாட நான் அருகாமல் உட்கார்ந்து கேட்டேன் என்னுடைய பதினாறு வயதில் அதனால்தான் இன்று அவர் கையால் மலர் அபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மேடை ஒரு வித்தியாசமான மேடை என்று பேராசிரியர் சிவக்குமார் அவர்கள் மிக அருமையாக சொன்னார் பொற்றாளம் ஆறுமுகம் ஐயாவர்கள் என் இல்லத்திற்கு வந்து இந்த விழாவிற்கு வாருங்கள் உலகனாகி நீங்கள் வாழ்த்துறை தர வேண்டும் என்று அழைத்த போது ஏசியம் ஐயா அவர்களுக்கும் ஆட்சி அம்மையாருக்கும் இலக்கிய மேடைகளிலேயே தன் வாழ்வை அரை நூற்றாண்டு காலம் கழித்த ஐயா நீதியரசர் அவர்களுக்கும் மத்தியில் நான் வாழ்த்துறை சொல்வதா வாழ்த்து சொல்லுகிற வயது வாழ்த்துகிற வயது எனக்கு இல்லை ஆனால் நான் வாழ்த்துகிற மொழிக்கு வயது இரண்டாயிரம் வருகிறேன் என்று சொன்னேன் தெய்வத்தமிழ் வணிகத்தின் மொழி ஆங்கிலம் தூதின் மொழி பிரெஞ்சு இசையின் மொழி இத்தாலி தெய்வத்தின் மொழி தமிழ் என்று சொன்னார் தனிநாயக மடிகள் ஆக அந்த தெய்வத்தின் மொழியை சிவபெருமான் எழுதுபோல் எடுத்து மாணிக்க வாசகன் பாட சிவபெருமான் எழுதியதாக வரலாறு நம் கையிலே இருக்கிறது அனல்வாதத்திலும் புனல்வாதத்திலும் எப்படி தமிழ் வென்றது என்பதை நாம் அறிவோம் அனல்வாதத்தில் கருதாத தேவாரம் புனல்வாதத்தில் அடித்துச் செல்லாத தேவாரம் பூம்பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக்கிய தேவாரம் ஞானத்தால் பிறப்பார் சில ஞானிகள் என்று பாராட்டிய தெய்வத்தமிழ் இந்த தெய்வத்தமிழுக்கு பணி செய்த பெண்ணிய நாயன்மார் காரைக்கால் அம்மையார் கையாயத்தை நடந்த போது சிவபெருமான் சொல்லுகிறார் என்று அறிமுகம் செய்கிறார் சிவபெருமான் இப்படிப்பட்ட தெய்வ தமிழுக்கு இசைக்கோயில் கட்டி அந்த தமிழ் இசை சங்கத்தை ஒரு மிக தலைவராக தன்னிகரில்லாத தலைவராக நம்முடைய மாண்பமை நீதிபதி ஐயா அவர்கள் இதை நடத்தி வருகிறார்கள் என்று சொல்கிற போது அறுபத்தி மூன்று வலிய வந்து வாழ்த்துவார் நம்முடைய தலைவர் அவர்களை ஆக எப்படிப்பட்ட பணி இந்த தெய்வ பணி சாதாரண பணியா தமிழ் திருப்பணி இந்த திருப்பணி இந்த திருப்பணியை செய்யற போது வாழ்நாளில் எஞான்றும் இங்கம் எப்படி தமிழ்த் தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று பாவேந்தன் சொன்னாரோ அதை போல ஒரு மிகப்பெரிய தெய்வ திருப்பணியை நம்முடைய மாண்பகன் நீதிபதி ஐயா அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அவர் தலைவராக இருப்பது தமிழ்ச் சங்கத்திற்கு ஒரு மாபெரும் சிறப்பு அந்த சிறப்பை நாம் மனதார வேண்டும் இந்த நேரத்தில் அடுத்து நம்முடைய ஏசியம் ஐயா அவர்களை பாராட்டுகிற போது எனக்கு மிகப்பெரிய உறவும் நெருங்கிய நட்பும் இருக்கிறது ஆட்சி அம்மையார் அவர்களையும் நம்முடைய முத்தைய செட்டியார் அவர்களையும் பாராட்டுவதற்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு கடமையும் பொறுப்பும் உரிமையும் இருக்கிறது அவர்களுடைய மகள் அபிராமி என்னுடைய அன்பு மாணவி ஸ்டெலாமரிஸ் கல்லூரியில் படித்த மாணவி இன்றைக்கும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வாரை என்று சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் தேவார திருப்பதிகங்கள் இந்த உலகத்தில் நடமாடும் கோவிலாக அவை விளங்க வேண்டும் என்று சொல்லுகிற வகையிலே நம்முடைய ஆச்சி அம்மையார் அவர்கள் குமர ஒருவர் மீனாட்சி அமை பிழைத்தமிழில் பாடுவதைப் போல அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொல்பர் உலக்கோயில் என்று சொன்னாரே அப்படிப்பட்ட அகந்தை அகந்தை கிழங்கை தோண்டி எடுக்கக்கூடிய ஆற்றலுடைய தெய்வத்தமிழ் அபிராமி அந்தாதி அதை அருமையான உரைகளாலும் பெருமையான சொற்றொடர்களாலும் மிகச்சிறந்த ஒரு தமிழ் நம்முடைய ஆட்சி அம்மையார் செய்து வருகிறார்கள் அபிராமி என்று சொன்னதும் கண் முன்னால் நிற்பவர் முன்னால் வந்து நிற்பவர் ஆட்சி அம்மையார் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தெய்வ தமிழ் பணியை அம்மையார் அவர்கள் செய்து வருகிறார்கள் இவையெல்லாம் இந்த மேடையில் படமாடக் கோயில் நடமாடும் கோயில் ரொம்ப அழகாக சொன்னார் பேராசர் சிவகுமார் அவர்கள் நம்ம தருமபுரம் ஆதினம் ஐயா அவர்கள் ஒவ்வொரு இசை அறிஞராலும் ஒவ்வொரு தமிழ் அறிஞராலும் அங்கீகரிக்கப்பட்ட போற்றப்பட்ட ஒரு அருமைசால் தேவார இசைத்தமிழ் நடமாடும் தேவார இசைத்தமிழ் அந்த தமிழ் இந்த தெய்வ தமிழ் இன்றைக்கு இந்த அரங்கத்திலே நூத்தி நான்கு மாதங்களாக தொடர்ச்சியாக ஒரு பணியை தேவார திருப்பணியை செய்திருக்கிறார்கள் என்று சிந்திக்கும் வேளையில் இப்படிப்பட்ட ஒரு மாண்பமை நீதியரசரவர்கள் தலைவராகும் அக்கால அடிக்கடி நினைப்பேன் ஏசியம் ஐயா அவர்களை நினைக்கிறகொள்ளலாம் நினைப்பேன் அக்காலத்தில் ஆற்றுப்படை இலக்கியங்கள் பிறந்ததற்கு காரணம் புறவலர்களும் இந்த புரவலர்கள் மத்தியில் இருந்த செந்தமிழ் மீது வைத்த பற்றினால்தான் புலவர்கள் இந்த புறவலர்களை நாடிச் சென்றார்கள் பரிசில் பெற்ற பானன் பரிசில் பெறாத பாணனை இத்தகைய மன்னனைப்பாடி பரிசில் பெறுக என்று வழி நமக்கு ஆற்றுப்படை இலக்கியம் கிடைத்தது அப்படிப்பட்ட ஒரு இசை உணர்வுடனும் தேவார தெய்வீக தமிழ் உணர்வுடனும் நம்முடைய ஏசிய ஐயாவர்கள் இங்கே தமிழிசை கோயில் இருக்கிறது இங்கே சென்று முக்தியை நீங்கள் பெறலாம் தெய்வ சக்தியை நீங்கள் பெறலாம் என்று எத்துணை தமிழ் அறிஞர்களை இசை அறிஞர்களை வழிநடத்தி சென்று சென்றிருக்கிறார்கள் ஆக நான் நினைக்கிறேன் தமிழிசை சங்கம் கூட எதிர்காலத்தில் ஒரு ஆற்றுப்படை இலக்கியமாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கும் என்பதில் ஐயமில்லை அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் இந்த அரங்கத்திற்கும் இந்த விழாவிற்கும் பெருமை சேர்க்கிற ஒரு தலைவர் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் எங்களுடைய மாண்பமை சென்னை கம்பன் கழக தலைவர் ஐயா அருவாளர் ஆரம்பி அவர்கள் நான் அடிக்கடி அவர்களை பற்றி சொல்லுகிற போது மாணவர்களுக்கு சொல்வேன் தத்துவ சிந்தனைகள் தாமாக பூக்கின்ற தமிழ்ச்சங்கம் இவர் என்பதா தத்துவ சிந்தனைகள் தாமாக பூக்கின்ற தமிழ்ச்சங்கம் இவர் என்பதா அன்பெண்ணும் கோயிலுக்குள் நட்பெண்ணும் பாவலர்களை பூசித்த இறைவன் இவர் என்பதா என்று நான் அடிக்கடி மாணவர்களுக்கு அருளாளர் ஆரம்பி ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துகிற போது சொல்லுவேன் கம்பன் காவியத்துக்குள் இளைஞர்களை கொண்டு வந்து சேர்க்கிற முயற்சியில் ஐயாவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக பாடுபட்டு உழைத்து வருகிறார்கள் இன்றைக்கு சென்னை கம்பன் கழகத்திற்கு ஆண்டுதோறும் கம்பன் விழாவிற்கு எவ்வளவோ இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏ அரங்கத்தில் ராஜேஸ்வரி அரங்கத்தில் நாங்கள் இளைஞர்களை இப்பொழுதெல்லாம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொண்டிருக்கிறோம் ஆக கம்பனை இளைஞர்கள் பக்கம் திருப்புவோம் என்ற முயற்சியை செய்து சென்ற ஆண்டு எத்ராஜ் மகளிர் கல்லூரி அறுவரை மேடையில் அறிமுகப்படுத்தி கல்லூரி மாணவர்களுக்காக தனி நிகழ்ச்சியை கம்பன் விழாவிலே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படி வருகிற முறையை எப்படி வாழ்க்கை ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று இந்த தலைமுறைக்கு எப்படி நாம் இந்த பொக்கிஷங்களை கொண்டு போய் சேர்க்கப் போகிறோம் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி கண்ட அருவாளர் ஆரம்பித்தே நான் சிறந்த பாராட்டை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அறந்த மக்கள் உங்கள் கர அந்த பாராட்டை தெரிவிங்கள் அப்படி மிக ஒரு மலர் அபிஷேகம் செய்த போது அம்மையார் கண்களில் நான் ஆனந்த கண்ணீரை பார்த்தேன் ஆனந்த கண்ணீர் பெருகி ஓடி அந்த காட்சியை பார்த்தேன் அபிராமி அந்தாதியினுள் தெய்வத்தமிழை தன் எழுதுகோளால் வடித்த பெருந்தகை என்பதால் அம்பிகையின் அருளால் இன்றைக்கு இந்த மேடையில் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக திருவிழா நடந்தது இந்த தெய்வீக திருவிழா ஆண்டுதோறும் எப்படி தமிழ் இசை அறிஞர்கள் பெருமக்களில் ஆட்சி அம்மையார் தெய்வத்தமிழால் அவர்கள் உள்ளத்தை ஆண்டு என்பதை இந்த மேடையிலே காணலாம் இப்படிப்பட்ட ஒரு இனிய விழாவிற்கு வயது இல்லாவிட்டாலும் நான் வாழ்த்துகிற மொழிக்கு வயது இரண்டாயிரம் என்பதால் தெய்வ தமிழால் தமிழிசை கோயிலை வாழ்த்தி ஆண்டுதோறும் இசை பேரறிஞர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு தெய்வத்தமிழால் நாம் உயர முடியும் எத்தனை நூற்றாண்டுகள் கழித்து பனிரெண்டாம் நூற்றாண்டில் பாடப்பட்ட இலக்கியங்களுக்கெல்லாம் ஏழாம் நூற்றாண்டில் பாடப்பட்ட தேவார தெய்வ திருப்பதிகங்களை நினைத்து பாரதி இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே ஒரு வைர வரியை சொல்லுகிறான் அந்த வரியை சொல்லி என் உரைக்கு திரையிடலாம் என்று சிந்திக்கிறேன் காவிரி பெண் பெண்ணை தமிழ் கண்டோதோர் வையை பொருணை நதி என்று பாரதி பாடுகிற போது தமிழகத்தின் நதிகளின் பெருமையை சொல்லுகிற போது வையையை மட்டும் சொல்லுகிற போது தமிழ் கண்டதோர் எவ்வளவு பாண்டியனுடைய கொண்டு வந்து தமிழ் கண்டதோர் வையை என்ற ஒரு சொல்லிலேயே இவ்வளவு பெரிய சரித்திரத்தை எட்டு நூற்றாண்டுகள் கழித்து பாட முடியும் என்று இந்த தமிழ் உலகத்திற்கு சொன்னவன் பாட்டுக்கூறு புலவன் பாரதி அந்த தெய்வ தமிழின் ஆற்றல் தேவார திருப்பதியங்கள் நம் வாழ்க்கைக்கு வந்த ஒரு மாபெரும் வரங்கள் அந்த வரத்தை நாம் போற்ற வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வரலாற்று பாசரை மிக்க இந்த விழாவிலே என்னையும் அழைத்து வாழ்த்துரை என்று அழைத்தமைக்காக ஸ்டெலாவரஸ் கல்லூரியின் சார்பாகவும் அனைத்து தமிழறிஞர்களின் சார்பாகவும் பொற்றாளம் ஆறுமுகா ஐயாவர்களின் சார்பாகவும் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவருடைய திருவடி வணங்கி தெய்வ உங்களுக்கு வாழ்த்து கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைவர் மீடிய அரசுடைய கௌரவ தலைவர் டாக்டர் ஏ சி முத்தையா அவர்களே இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உங்களுக்கு முன் அமராமல் அடக்கத்துடன் அமர்ந்திருக்கின்ற தருமபுரம் வா சுவாமிநாதன் அவர்களே வாழ்த்துறை வழங்கி பேராசிரியர் சிவகுமார் அவர்களே முனைவர் உலகநாயகி பழனி அவர்களே ஆட்சி குழு உறுப்பினர் திரு அவர்களே எஸ்ஆர் எம் பி அவர்களே அருளாளர் மாண்புமிகு ஆரம்பி அவர்களே பள்ளிசை காவலர் லேப்பாக்கரு ராமநாதன் சுட்டியார் அவர்களே திருவாவூடுதரை திரு முத்துக்குமாரசாமி தம்பிரான்வர்களே செந்தமிழ் திலக்கம் திருமதி தேவகி முத்தையா அவர்களே தமிழிசை கல்லூரியினுடைய இயக்குனர் சுண்மது சுந்தரம் அவர்களே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே எங்களுடைய பணி ஏற்புரை இந்த தமிழிசை சங்கம் பாராட்டுதலுக்குரியது இதிலே யார் தலைவராக இருந்தாலும் யார் செயலாளராக இருந்தாலும் இந்த தமிழிசை சங்கம் ராஜா சர் அண்ணாமலை செட்டியாரால் நிறுவ பெற்றது இந்நாள் வரை கீடு நடை போட்டு வருகிறது என்பதை காணுகின்ற பொழுது நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்களுடைய எண்பத்தி விழாவுக்கு தலைமை தாங்கினேன் நான் சொல்லியபொழுது நாவுக்கரசரை விட பல்லாண்டு நீங்கள் வாழ்ந்து அருமையான தேவார திருவாசக இசை ஒலியினை மக்களிடத்திலே பரப்ப வேண்டும் என்பது எங்களுடைய அவா என்று கேட்டுக்கொண்டேன் அதை போல நான் வேண்டுவதெல்லாம் அவர் பல்லாண்டு வாழ்ந்து நம்மிடையே அருமையான தேவார திருவாசக இசையினை பரப்ப வேண்டும் என்பதுதான் எனக்கு முன்பு பேசிய முனைவர் உலகநாயகி பயணி சொன்னார்கள் கம்பர் விழாவிலே இளைஞர்களை காணுகின்றோம் என்று அந்த இளைஞர்களுக்கு நான் வாழ்த்து கூறுகிறேன் ஆனால் இங்கு மட்டும் எந்த குறைவும் இல்லை இங்கு வந்திருப்பவர்கள் உள்ளத்திலே இளைஞர்கள் உருவத்திலே இளைஞர்கள் உலகத்தை ஆக்கிய ஆண்டவரிடத்திலே அன்பு கொண்டதின் காரணமாக என்றும் இளைஞர்கள் இவர்கள் ஆகவே எங்களுடைய கூட்டம் பெருகி கொண்டு வருகிறது அதற்கான முயற்சிகளை நான் நாம் மட்டுமல்ல அரசாங்கத்தில் இருப்பவர்களும் மற்றவர்களும் முனைப்போடு செய்வார்களே நம்முடைய தேவார திருவாசக திரு திருவாசக இசைகளெல்லாம் நாட்டிலே பரப்புவதற்கு நல்ல நிலமைகளை ஏற்படுத்த முடியும் தமிழை பற்றி அவர்கள் எடுத்து சொன்னார்கள் தமிழிலே பாடுவது ஏன் என்று ஞான சம்பந்தரே சொல்லி இருக்கிறார் என்பதை எடுத்து சொன்னார்கள் நாம் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் நம்மை பற்றி குறைத்துக் கொண்டே இருப்பவர்கள் நம்மிடத்திலே உலவி கொண்டிருக்கின்ற வரையில் நம்முடைய தமிழ் வளரப்போவதில்லை அத்தகைய சூழ்நிலையை அகற்ற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்திலே தமிழ் உணர்வு வேண்டும் அந்த உணர்வை ஊட்டியவர்களிலே முதன்மையானவர் நம்முடைய தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் இறைவன் இருக்கிறான் என்பதே நம்பிக்கை நாம் ஆனால் அவன் இருக்கிறான் என்று பதனை பாடுவதிலே மட்டும் நாம் அமைந்து விடவில்லை அவனையே நமக்கு காட்டிய அருமை தமிழையும் தமிழிசையையும் வளர்க்க வேண்டும் என்பதிலே நாட்டம் கொண்டவர்கள் நாம் ஆகவே தான் எங்களுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் வருங்காலத்திலே என்பதிலே உறுதியிருக்கிறது இதற்கான நிலைமைகளை தமிழிசை சங்கம் தன்னால் இயன்ற வரையிலே செய்து வருகிறது ஆகவே தமிழ் இசை அவர்கள் பாராட்டுகின்றார்கள் அப்படி பாராட்டுவதின் காரணமாக இத்துணை நாங்கள் செய்து வந்த ஒரு பணிக்கு இவர்கள் பாராட்டுகிறார்களே என்ற உணர்வு எங்களிடத்திலே இருக்கிறது உத்வேகம் எங்களிடத்திலே இருக்கிறது அதனால் எங்களுக்கு உற்சாகம் பிறக்கிறது ஆகவே எங்கள் இறுதி காலம் வரை முழு மூச்சுடன் எங்களுடைய தமிழ் இசையையும் தமிழ் மண்ணிலே பிறந்த தேவார திருவாசக நாலாயிரம் பிரபந்த இசைகளையும் நிச்சயமாக பரப்புவோம் என்பதிலே நம்பிக்கை இருக்கிறது இவர்கள் பாராட்டினார்கள் நான் உள்ளபடியே பாராட்ட வேண்டும் என்றால் ராஜா சர் அண்ணாமலை அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் எடுத்து வைத்து மக்களிடத்திலே தொடுத்து தந்த அருமையான இந்த முன்னேற்றத்தை அவர் வழி ஒழி வந்தவர்களெல்லாம் பாராட்டுகின்றார்களே பரப்புகின்றார்களே என்பதை பார்க்கின்ற பொழுது அந்த அருமையான குடும்பத்தில் இவ்வளவு ஆன்மீக தத்துவம் புதைந்தி இருப்பதை நான் உள்ளபடியே கண்டு மகிழ்கிறேன் கேட்டு மகிழ்கின்றேன் செந்தமிழ்ச்செல்வி தேவகி அம்மாவை பற்றி சொன்னார்கள் அபிராமி அந்தாதி முறைவர் பட்டம் வாங்கினார்கள் சிறப்பான பட்டம் அவர்கள் சமீபத்திலே எழுதிய இந்த வாசகத்தையும் நான் படித்து மகிழ்ந்தேன் அபிராமி பட்டர் இன்றுதான் முழு என்று சொன்னார் ஆனால் இல்லை அமாவாசை உடனே ஆண்டவன் அருளாலே விழிக்கே அருள் உண்டு அபிராம வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு அவ்வழி கிடக்க பழிக்கே உழன்று ரொம்ப வழ நரகத்திற்கே அழுத்தும் கூட்டு பாடி அருமையான தாடகத்தை அம்மையார் எடுத்த முழு நிலவை தனக்கு கண்டார்கள் ஆனால் நம்ம அம்மையார் அவர்கள் தங்களுடைய முனைவர் பட்டத்திற்காக அரங்கேற்றிய அந்த பாடல் சென்ற நேரத்தில் அன்றைக்கு அமாவாசை ஆனால் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாமல் அரசியல் சூழ்நிலைகள் ஏற்பட்டு வழிமறைப்பு ஏற்பட்டு விட்டது கடைசியாக அவர்கள் சென்று அதை அரங்கேற்றிய நாள் பௌர்ணமி நம்முடைய தருமபுர சன்னிதானவர்கள் சொன்னார்களாம் நீங்கள் முழு நளவு வேண்டும் என்று கேட்டீர்கள் அன்றைக்கு அபிராம பட்டருக்கு தாடங்கம் அளிப்பது இன்று இயற்கையை பாருங்கள் உங்களுக்கு முழு நளவு நேராக வந்திருக்கிறது என்று வாழ்த்தியிருக்கின்றார்கள் அத்தகைய ஆன்மீக உணர்வு உள்ள குடும்பத்தில் அருமையான தமிழிசை சங்கம் வளர்க்கப்படுகிறது என்பதிலே நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த பாராட்டுகள் ராஜா சர் அண்ணாமலை செட்டியாருக்கு இந்த பாராட்டுகள் ராஜா சர் அண்ணாமலை பாரம்பரியத்துக்கு உரியது இந்த பாராட்டுகள் தமிழிசையை வளர்க்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கும் உரியது இன்றைக்கு அருமையான மலர் மாலைகளை வைத்தும் மலர்களை கொண்டும் எங்களை அபிஷேகம் செய்தார்கள் இது என்ன பிரமாதம் தருமபுரத்தாரனுடைய அன்பு மழையிலே நாங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறோம் ஆகவே இந்த மலர் எங்களுக்கு பெருகல்ல அந்த அன்பு மழையிலே நாங்கள் மலர்ந்திருக்கிறோம் என்றால் தருமபுரத்தாரை நாங்கள் அடிக்கடி பன்னார் ஆட்சியிலே கேட்டிருக்கிறோம் ஒரு இம்மி கூட நகரமாட்டார் அந்த பாரம்பரிய பண்பாட்டிலிருந்து விலகுவதற்காக தமிழ் பரப்ப வேண்டும் என்பதிலே அவருக்கு ஆர்வம் இருக்கிறது வேறுபாடல்களை அந்த இசையிலே பரப்புங்கள் ஆனால் பன்னிசையிலே வடித்து தந்த அருமையான பாடல்களை அதனின் மாற்றி பாடக் கூடாது என்பதிலே ஆணித்தனமான நம்பிக்கை கொண்டவர் நம்முடைய தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் யாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சோம் என்று சொன்ன நாவுக்கரசரை நாம் கண்டதில்லை நாம் இன்றைக்கு தருமபுரத்தை தான் பார்க்க முடிகிறது ஆகவே சைவத்திலே ஈடுபாடும் சமயத்திலே பற்றும் ஆன்மீகத்திலே நம்பிக்கையும் கொண்ட அருமையான தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று தமிழிசை சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டு நன்றி சூறி வரைபெறுகிறேன் வணக்கம் தற்பொழுது அவர்களும் ஆட்சி அவர்களும் நமது திருக்கூட்டத் தலைவருக்கு மரியாதை செய்ய ஏற்புற ஏசிய மைய தமிழிசை சங்கத்தின் தலைவர் நீதி அரசர் பூரா கோகுலகிருஷ்ணன் அவர்களே இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்களே ஆரம்பி அவர்களே முத்துக்குமாரசாமி தம்பனான் அவர்களே லேனா அவர்களே எல்பி கேஆர் அவர்களே சிவகுமார் உலகநாயகி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த பாராட்டு விழாக்கு நாள் குறிக்கணும் என்று என்னை அறியின பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது ஏன்னா நம்ம தருமபுரி ஐயா அவர்கள் இதோட முடிவா நிறுத்திக்க போறார்களா அப்படின்னு ராமையா விட்டு கேட்டேன் அப்ப ராமையா சொன்னார் இல்லை வந்து தொடர்ந்து நடத்தணும் தான் நினைக்கிறார்கள் ஆனால் இந்த நூறா அப்போ நூறாவது நிகழ்ச்சி முடிந்த கட்டம் நூறாவது நிகழ்ச்சி முடிந்த கட்டத்தினால் ஒரு பாராட்டு விழா வைக்கணும்னு அப்பதான் எனக்கு ஒரு நிம்மதியா இருந்தது தொடர்ந்து நடத்துவார்கள் என்று மலர் மலர் அபிஷேகம் பண்ணணும்னு அவங்க தமிழி சங்கம் நடக்கும்போது என்னை கேட்டார்கள் நான் நினைச்சேன் மலர் அபிஷேகம்னா ஒரு மாலை போட்டு ரெண்டு மூணு பூவை போடுவாங்க இந்த மாதிரி கூட கூட ரோஜா பூகள் வரும் நினைக்கவே இல்லை அவர் நீதி அரசு சொன்னபடி அன்பால் அவர்கள் மழையாக மலர்கள் பெய்ந்தன அதுக்கு நன்றி இந்த பாராட்டு விழாக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பெருசா பண்ணிடல இது தமிழிசை இயக்கத்தை தொடங்கிய என் ஐயா அவர்கள் எழுதியிருக்கார்கள் தமிழ்நாடு தமிழ் இசை முழங்க வேண்டும் அதுதான் என்னுடைய ஆவல் அந்த ஆவலை நம் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் நிறைவு செய்து கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாடு எங்கும் சென்று திருமுறை இசைகளை பரப்பி கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய ஐயா அவர்களும் தான் இந்த பாராட்டு உரியனவாகும் அவர்களுக்கு ஆண்டவன் நம்ம தருமபுரம் சன்னிதான தருமபுரம் சுவாமிநாத நீண்ட ஆயிலை கொடுத்து இன்னும் இதை நீண்ட காலம் நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் இப்பொழுது கந்தகோட்ட அறந்தாங்க சார்பாக நமது திருக்கூட்ட தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது நம்ம நாயே நீங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னி உள்ள வண்ணம் பேயன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பெயர் பெற்றேன் தாயே மேடையில் நடந்ததை அனைவரும் பார்த்தீர்கள் இதற்கு என்ன என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை இங்கு நடந்த மலர் அபிஷேகம் எங்களுக்கு அல்ல எங்களுக்குள் இருக்கும் அந்த தெய்வத்திற்கு தெய்வத்திற்காக ஐ அவர்கள் இந்த அண்ணாமலை மன்றத்தை எப்படி ஒரு கோவிலாக நினைக்கிறார்களோ அதே தான் நானும் நினைக்கிறேன் இங்கு வரும் ஒவ்வொரு முறையும் நான் ராஜ ஐயா அவர்களைத்தான் வணங்கி உள்ளே வருவேன் மற்றொன்றும் சொ இப்ப சொல்வதில் ஒண்ணும் எனக்கு கூச்சம் இல்லை வயது சஷ்டி எல்லாம் முடிந்து விட்டது எங்களுக்கு கல்யாணம் நிச்சயமான பிறகு முதல் முறையாக நாங்கள் சந்தித்தது இங்குதான் அதனால் இது ஏன் நான் கோவில் என்று சொல்கிறேன் என்பது உங்களுக்கு எல்லாம் புரிந்திருக்கும் ஐயா அவர்கள் எப்போதுமே என்னை பார்த்தவுடன் அபிராமி அந்தாதையை பத்தி கூறாமல் இருக்க மாட்டார்கள் நான் அபிராமி விரும்பி போற்றி வணங்குவன் ஆனாலும் எனக்கு ரோல் மாடல் சிவகாமி அம்பாள் தான் என்றைக்குமே சாதாரணமாக வீட்டில் என்ன மதுரையா சிதம்பரமா என்று அதாவது மனைவியின் ஆட்சியா இல்லை கணவனின் ஆட்சியா என்று எங்களை பொறுத்தவரை என்றைக்கும் அது சிதம்பரமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா நான் தமிழுக்காக தமிழில் எழுதுவதோ அபிராமியை பற்றி எழுதுவதோ அது என்னுடைய ஆன்மீக விருப்பத்திற்கேற்ப ஆனால் வீட்டில் பின்பற்றுவது ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு அண்டமெல்லாம் அறம் செய்யும் அவளை போல் இருக்க வேண்டும் என்பதுதான் அதை நான் கேள்விப்படுத்தப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் அவள் என் கணவர் விரும்புவது போல் கலைஞர்களையும் இசைக்கலைஞர்களையும் போற்ற வேண்டும் பாராட்ட வேண்டும் அவர்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா எனக்கும் உண்டு அவருக்கு உறுதுணையாக நான் அதனை கடைபிடிப்பேனே ஒழிய அவருடைய மற்ற எந்த முடிவுகளிலும் நான் தலையிடம் தலையிட்டதில்லை இது இனிமேலும் செய்ய மாட்டேன் அதை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தர்மபுரம் ஐயா அவர்களை நான் வந்து தோதுவாராக நினைப்பதில்லை அவரை உலகநாயகி சொன்னது போல் ஒரு நாயன்மாராகத்தான் நான் என்றைக்குமே நினைத்திருக்கிறேன் அவர்கள் அவர்களுடைய அன்புக்கு நாங்கள் பாத்திரம் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அவங்க இன்றைக்கு செய்த அத்தனை காரியத்தையும் அண்ணன் லட்சுமணன் அவர்கள் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார்கள் அன்பின் மிகுதியால் நடக்கிறது அந்த அன்பின் மிகுதியை நாம் எப்படி வேண்டாம் என்று சொல்வது அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறோம் நீண்ட காலம் வாழ்ந்து நம்மை போல் ஆயிரம் ஆயிரம் பக்தர்களை சிவநெறிப்படுத்த வேண்டும் என்று அந்த அபிராமியை வேண்டிக் எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்த தமிழிசை சங்கம் தலைவர் அரங்காவலர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் வணக்கம் எங்கள் ஆட்சிக்கு நான் ஒரு கட்டளை இடப் போகிறேன் அன்பு கட்டளை ஆகுனாலே அவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் அபிலாமி என்று ஒரு பத்திரிகை வருகிறது படிக்கிறேன் அதிலே ஆசிரியருடைய முதல் பக்கம் என்று ஒன்று இருக்கிறது அந்த ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய கருத்தை எழுதுகிறார்கள் ஆசிரியருடைய பின்பக்கம் என்று ஒன்று எழுதுகிறார்கள் அது அவர்களுடைய ஆசை அவர்களுடைய ஆர்வம் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் இதையும் படிக்கிறேன் அதையும் படிக்கிறேன் அது போட்டோம் இப்ப ராத்திக்கு நான் எடுகிற கட்டளை தருமபுர ஆதீனத்திற்கு நீங்கள் மிகவும் வேண்டியவர்கள் அதை இல்லை என்று நீங்கள் மறுக்க முடியாது நான் வேண்டியவன் என்பது என் பெயரிலேயே இருக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள் தள்ளிவிட வேண்டாம் இந்த தைமுக மடத்திலிருந்து ஞான சம்பந்தம் என்று ஒரு பேப்பர் வருகிறோம் எனக்கு வருகிறதுக்கிறேன் ஆனால் இந்த தர்மபுர மடம் மிக பழமையானது உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன் இருபத்தி நாலாவது மகா சன்னிதானம் என்று ஒருவர் இருந்தார்கள் இருபத்தி ஆறு அந்த இருபத்தி பண்டார் சன்னதி தேவார பாடசாலையில் படித்தவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அவரேனா இப்ப இருக்கிற ஒரு ஏழைதான் இன்னைக்கு ஏழை இல்லை அவர் தான் பட்டத்துக்கு வந்து சில ஆண்டுகள் கழித்து தேவாரம் தான் நமக்கு உயிர் மூண் என்று நினைத்து தேவார பாடசாலை வைத்தார்கள் நமது மதற்கு மதத்திற்கு வேதமும் ஆகமும் தான் அடிப்படை நூல் வேத நெறி தவித்தோங்க என்றுதான் சொன்னார் சேகராஜ் பொருமன் அதற்கு வேத சுபாக பார்த்தானையும் வைத்தார்கள் அப்பொழுது நான் அவர்களுக்கு அணுக்கத்துண்டனாக இருந்தேன் இந்த பையன்களுக்கு சமைக்கிற சாப்பாடு நன்றாக இருக்கிறதா என்று ரெண்டு பரசிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் இதனை அந்த பண்டார் சன்னதி சாப்பிட்டு பார்ப்பார் யாருக்கு தெரியும் அவருக்கு போட்டவன் நான் ஏதோ ஏழை பிள்ளைகள் சாப்பிடணும் எப்படி இருந்தா என்ன உப்பு இருந்தா என்ன சப்பு இருந்தா என்ன அவர் போகல அது மா இல்லாம அந்த ஊர்ல பள்ளிக்கூடமே இல்லாம இருந்தது எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து அவர் ஆரம்பிச்சார் இப்பொழுது இல்லைங்கிறது அது ஒரு பெரிய கதை அதை விட்டுடுவோம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நான் மோதி மோதி கெட்ட பயிர் வாங்கிட்டு பேசாம இருக்கேன் அது விட்டு அவர் அந்த பாடசாலையை எப்படி ஆரம்பித்தார் ஏன் ஆரம்பித்தார் என்பதையெல்லாம் கொஞ்சம் மறந்திருக்கிறார்கள் இதனை நீங்கள் எழுத வேண்டும் அந்த ஞான சம்பந்தம் பத்திரிகையில் தான் நீங்கள் எழுதும் அதே மாதிரி மகா சன்னிதான ஒரு துறந்தார் தேவாரம் எம் எம் தண்டமான தேசிய பற்றி பெரிய நன்மையான காரியம் இல்லையா ஆமா மடத்துல வேலை பார்க்கிறோம் வெளியில குடியிருப்பான் அந்த ஊர்ல வீடு கிடையாது அவர் ரெண்டு பக்கம் நாலு வீதியிலையும் வீடு கட்டினார் சைவ சித்தாந்த மகாநாடுன்னு சொல்லி பழனி ஈசான சிவாச்சாரியரை வைத்து ஒரு பெரிய மகாநாடு நடத்தினார் இதெல்லாம் நீங்க எழுதணும் இரண்டாவது மகா சன்னி முதல் சன்னிதானம் ஏழு தமிழ் நூல் செய்திருக்கிறார்கள் ஒரு வடமொழி நூல் இந்த நூல்களை நீங்கள் கொஞ்சம் கண்ணோட்டமாக திரும்பி பார்த்து அபிநாமிய பார்க்கிறதோடு இதையும் பாருங்கள் அந்த சிவபோக சாரத்தில் என்ன கருத்து சொல்லப்படுகிறது என்று இந்த ஞான சம்பந்தத்தில் வந்ததாக எனக்கு நினைவில்லை அந்த பத்திரிகை தொடங்கின போதும் எனக்கு தெரியும் இன்று நடக்கிற எனக்கு தெரியும் அது திருக்கடையூர்ல தான் தொடங்கப்பட்டது அந்த பத்திரிகை அது இன்னைக்கு இருக்கிற மகா கூட தெரியாது அல்லதா அதனால அந்த முதல் சன்னிதானம் பாடிய சிவபோக சாரம் ஒரு அற்புதமான நூல் சொக்கநாத வெண்பா என்று ஒரு அற்புதமான நூல் அங்க இருக்கிற சிவலிங்கம் மத சொனாத சாமி அவர் கைக்கு வந்தார் என்று வரலாறு கண்ணுக்கு நீ பொருளாகியே என் கரத்தில் வந்தால் விண்ணும் வரவிடும் அற்புதமே என்ன விஞ்சான் மண்ணும் புகழ்ந்த பூரணவாரி உள்ளே நன்னும் படிசை மதாபுரி சொக்க நாயகனே என்பது பாட்டு இந்த பாட்டெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் தன்னுடைய குருநாதன் பேர்ல ஞான பிரகாச மாத என்று ஒன்று எழுதியிருக்கிறார் அற்புதமான கருத்துக்கள் இந்த கருத்தை சம்பந்தத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு சில வந்தபோது எனக்கு அறிவு இல்லையோ படிக்க வந்து அப்படியே விட்டு மறுபடியும் நீங்கள் எழுதுங்கள் நீங்க நினைக்கலாம் இல்லைன்னா ஒரு பத்திரிகைக்கே என்னால ஈடு கொடுக்க முடியலையே இன்னொரு பத்திரிகையும் என் தலையில சுமத்துறீ அப்படின்னு சுமந்துதான் தீரும் அவர்கள் உங்களை கேட்கவில்லைன்னா நான் தர்மபுரம் சுவாமிநாதன் கேட்கிறேன் பதில் சொல்லுங்கள் இந்த சிவபோக சாரம் சொக்கநாத வெண்பா ஞான பிரகாதர் மாலை தச அப்படின்ட்டு தசகாரிய அகவல உள்ளிருக்கு இப்படி ஏழு நூலோ எட்டு நூலோ செய்திருக்கார் அவர் வடமுடி நூல் ஒன்றும் இதனை ஆராய்ச்சி பண்ணி உங்கள் அபிராமி நூலில் வெளியிட சொல்லுங்க நன்றி போட்டு ஞான சமூகத்தில் போட நீங்கள் எழுதினால்தான் அது நடக்கும் நான் எழுதுனா துப்பெழு போட்டுருவாங்க இது ஆட்சி எழுதி இருக்கிறார்கள் என்று பத்திரமா அப்படியே பத்திரம் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி போட்டுருவாங்க ஆனால் அந்த நல்ல கருத்துக்கள் வரும் அதை வீணே விட்டுவிட வேண்டாம் பரபரக்க வேண்டாம் பல காலம் பரபரக்கண்டு ஆராய் மனமே இதுக்கு எத்தனை கட்டுரை எழுதலாம் நீங்கள் நினைத்தீர்கள் பரபரக்க வேண்டாம் என்ற ஒரு சொல்லுக்கு ஒரு கட்டுரை எழுதிவிட முடியும் பரபரக் ஆராய் மனமே என்ற சொல்லுக்கு நீங்கள் ஒரு கட்டுரை எழுதிவிட முடியும் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் வரபரை ஆராய் மனமே ஒருவருக்கும் தீம்பி நினையாதே எப்போ அற்புதமான சொல் தெய்வீகமான சொல் இது இந்த சொல்ல தேவகை ஆட்சி எழுதினா தான் நாடுபூரா போய் சேரும் இன்னைக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி கட்டுரை ஞான சம்பந்தத்தில் வந்ததாக எனக்கு நினைவில்லை வந்திருக்கலாம் புதுசா அதுக்கு மறுபடியும் அதை நீங்க எழுதினீங்கன்னா நன்றாக இருக்கும் உங்களுடைய எழுத்து நன்றாக இருக்கிறது எழுத்து நடை இருக்கிறது அது நன்றாக இருக்கிறது